நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலமேலு கோப்ரா கருணாகத்தின் விஷத்தை தவசு முருங்கை இலை சாறு பயனைந்து எம்எல் எடுத்து அதை மணிக்கு ஒரு தடவை பயன்றிந்து எம்எல் அளவு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்து வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் தவசு முருங்கை இலையை அரைத்து பசையாக்கி விஷக்கடி வாயில் நன்றாக பூசி வந்தால் விஷக்கடி இறங்கிவிடும் மீண்டும் சந்திப்போம்